வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழாவது செய்தி சேவை மார்ச் பத்து இரண்டாயிரத்தி மாசி மாதம் இருபத்தி நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் விளம்பரம் என்ற பெயரில் மலைகள் குன்றுகள் மரங்கள் பழங்கள் உள்ளிட்ட அரசு பொது சொத்துக்களை அரசியல் கட்சியினர் சேதப்படுத்த அனுமதிக்க முடியாது என கருத்து தெரிவித்துள்ள உச்ச நீதிமன்றம் இது தொடர்பாக தமிழக அரசு இரண்டு வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது சென்னையின் தெற்கே எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மாமண்டூரில் சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையம் தனியார் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட சென்னை கோவை மதுரையில் விரைவில் மின்சார பஸ்கள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை முதன்மை செயலாளர் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் குடௌன் ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஏழுநூறு கிலோ குட்காவினை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள தாம்பரம் திருவள்ளூர் ஆகிய மூன்று ரயில் நிலையங்களில் எஸ்கலேட்டர் என்ற நகரும் படிக்கட்டுகள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் லக்னோவில் காஷ்மீர் சகோதரர்களை தாக்கியவர்கள் நிச்சயமாக பித்தர்களாகத்தான் இருப்பார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் பொருளியல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா மிரட்டியதையும் பொருட்படுத்தாமல் ரஷ்யாவுடன் பெரும் தொகைக்கு பாதுகாப்பு துறை பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்துள்ளது இராணுவ வீரரை பயங்கரவாதிகள் கடத்தியதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் பணி விதிகளின் அடிப்படையில் அவர்களது குடும்பத்துக்கு தலா ஒரு கோடி ரூபாய் அளிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கடுமையான சவால் காத்திருக்கிறது என்று முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி கருத்து தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் மூன்று புள்ளி மூன்று இரண்டு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் மட்டுமே உருவாகியுள்ளது என்று இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு சிஐ வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எது இரண்டாவது போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்கான ஆதாரங்கள் எங்கே என பாகிஸ்தானுக்கு இந்தியா கேள்வி எழுப்பியுள்ளது அயல்நாட்டு செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதட்டமான சூழலை அடுத்து ஜம்மு காஷ்மீருக்கு அமெரிக்கர்கள் யாரும் செல்ல வேண்டாம் என டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது வடகொரியாவின் நடவடிக்கைகளை எண்ணி மிகுந்த அதிருப்தி அடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அகதிகளை கொண்டு சென்ற லாரி ஒன்று மெக்சிகோவில் விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஐநா மேம்பாட்டு திட்ட தூதராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க தொலைக்காட்சி நடிகை பத்ம லட்சுமி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சமூக ஊடகத்தில் நபிகள் நாயகத்தை பற்றி அவதூறாக பதிவிட்ட மலேசியருக்கு பத்து ஆண்டு சிறை விதித்து மலேசிய அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட பிரிட்டனை சேர்ந்த ஒருவருக்கு அவரது உடலில் முழுமையாக ஹெச்ஐவி வைரஸ் நீக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு ஹெச்ஐவி வைரஸ் முழுவதுமாக நீக்கப்படுவது இது இரண்டாவது முறையாகும் வணிகச் செய்திகள் அனில் அம்பானி நிர்வகிக்கும் ரிலையன்ஸ் குழுமம் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் அக்குழும நிறுவனமான ரிலையன்ஸ் கேபிட்டல் தனது கடன் அளவில் பத்தாயிரம் கோடி முதல் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் வரை குறைக்க திட்டமிட்டுள்ளது தன்னிடம் உள்ள பங்குகளை விற்று நிதி திரட்ட இந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதத்தில் வேலையில்லா திண்டாட்டம் ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்தாலும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடும் போது குறைவுதான் என தெரிய வந்துள்ளது ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய சலுகையை நீட்டிக்குமாறு அமெரிக்காவுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த தரச்சான்று நிறுவனங்கள் தங்களது பணியை சரிவர செய்யவில்லை என ரிசர்வ் வங்கி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது மத்திய நிதித்துறை செயலராக சுபாஷ் சந்திர நாற்பத்தி ஓராவது சதத்தை அடித்த போதும் இந்திய அணி இப்போட்டியில் தோல்வியை தழுவியது ராஞ்சி கிரிக்கெட் போட்டியில் ராணுவ தொப்பி அணிந்து விளையாடிய இந்திய கிரிக்கெட் வீரர்கள் போட்டி கட்டணத்தை தேசிய பாதுகாப்பு நிதிக்கு வழங்குவதாக அறிவித்துள்ளனர் இந்தியன் வேல்ஸ் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்திய வீரர் பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் ஏழுக்கு ஆறு ஆறுக்கு நான்கு என்ற நேர் செட்டுகளில் பிரான்சின் பெனாய்டு பேரை வீழ்த்தி அசத்தினார் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியையும் வென்று மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது திரைச் ஹிப்ஹாப் ஆதி நடித்து இயக்கிய மீசிய முறுக்கு நல்ல வெற்றி பெற்றது இந்நிலையில் அதைத் தொடர்ந்து தற்போது நட்பே துணை படத்தை இயக்கியுள்ளார் ஆதி இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது இதைத் தொடர்ந்து இப்படத்தின் வியாபாரம் தமிழகத்தில் பத்து கோடி ரூபாய் வரை நடைபெற்றுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது இறுதி சுற்று இயக்குனர் சுதா இயக்கத்தில் அடுத்ததாக சூர்யா நடிக்கும் படத்தில் பின்னணி பாடகர்கள் செந்தில் ராஜலக்ஷ்மி பாடலொன்றை பாட உள்ளனர் வேலாயுதம் படத்தை தொடர்ந்து மீண்டும் விஜய் நடிக்கும் படத்தை இயக்க உள்ளார் மோகன் ராஜா என தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் நன்றினியின் இன்றைய செய்தி சேவை நிறைவடைகிறது நன்றி வணக்கம்